இருவர் கடினமான இருந்து புறப்பட்டு சென்றார்கள் அப்போது அவ்விருவருடனும் அவர்களின் முன்னே இரண்டு விளக்குகள் போல் சென்று கொண்டிருந்தது அவ்விருவரும் ஓரிடத்தில் பிரிந்து சென்றபோது அந்த இரு விளக்குகளும் ஒவ்வொருவருடன் ஒரு விளக்கு என பிரிந்துவிட்டது அவ்விருவரும் அவரவர் வீடு போய் சேரும் வரை அந்த வெளிச்சம் இருந்தது ஒன்பது மூன்று எட்டு புகாரியில் பல வழிகளில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவற்றில் சிலவற்றில் அவ்விருவரில் ஒருவர் ஆகியோர் என்று